தம்மை போலவே நம்மையும் மாற்ற சுத்தம் கொண்டுள்ள ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள் தியானத்தினுடைய தலைப்பு நிலையும் நடையும் ஸ்டாண்டிங் அண்ட் ஸ்டேட் வாசிக்க வேண்டிய பகுதி ஒன்றிய மூன்றாம் அத்தியாயம் முதல் ஒன்பது வசனங்கள் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் உலகம் அவரை அறியாத படியினால் நம்மையும் அறியவில்லை பிரியமானவர்களே இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம் இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை ஆகிலும் அவர் வெளிப்படும் அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும்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 நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாயிருக்கிறான் பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் ஏனெனில் பிசாசானவன் ஆதி பாவம் செய்கிறான் பிசாசின் செயல்களை அளிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது அவன் தேவனால் பிறந்தபடியால் பாவம் செய்ய மாட்டான் மனப்பாட வசனம் ஒன்றியோவான் மூன்றாம் அத்தியாயம் இரண்டாம் வசனம் ஆண்டவர் தோன்றும் போது நாம் அவரைப் போல் இருப்போம் We we know when He is revealed we shall be பி லைக் பரிசுத்தமாகதல் என்பது பல இடங்களிலும் பல விதமாக புரிந்து கொள்ளப்படுகிறது தேவனுடைய வார்த்தையை பொறுத்த பரிசுத்தமாகதலை நாம் மூன்று நிகழ்வுகளாக த்ரீ இவென்ட்ஸ் புரிந்து கொள்ள வேண்டும் முதல் நிகழ்வு ஒரு குறிப்பிட்ட வேளையில் கிட்டும் அனுபவம் இட்ஸ் கிரைசிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அடுத்தது That's a process. முடிவானதும் முதல் அனுபவம் போல ஒரு குறிப்பிட்ட வேளையில் நடப்பதாகும் இந்த மூன்றையும் நாம் வரிசை நாம் பார்ப்போம் நாம் நீதிமான்கள்்கள் ஆக்கப்படும் வேலைதான் பரிசுத்தமாகுதலின் முதல் படி அதைத்தான் ஜஸ்டிபிகேஷன் என்று நாம் சொல்லுவோம் நீதிமான் ஆக்கப்படுதல் பாதி ஒருவன் கடவுளிடம் திரும்பி சிலுவையில் கிறிஸ்து முடித்து விட்டதை நம்பும் அது நிகழ்கிறது அவன் அந்நேரமே உடனடியாக தூய்மையாக்கப்படுகிறான் அவனது சொந்த நீதியான கந்தையான உடைகளுக்கு பதிலாக ரட்சிப்பின் அலங்கார ஆடைகள் அவனுக்கு உடுத்தப்படுகின்றன கடவுளின் பார்வையில் இனி அவன் பாவி பாவியல்ல அவருக்கு பிரியமான குமாரனுக்குள் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பருசுத்தன் அப்பொழுதுதான் விழுந்துள்ள பனி தொளிகள் போலவும் பஞ்சு போலவும் விசுவாசி சுத்தமாகிறான் அதைத்தான் ஏசாயா ஒன்று பதினெட்டுல வாசிக்கிறோம் இதை நிலையின்படியான பரிசுத்தம் என்கிறோம் திஸ் இஸ் கால் பொசிஷனல் நிலையின்படியான பரிசுத்தம் இது கடவுளுக்கு முன்பாக நமது நிலையை that is it speaks of our standing before God நமது நிலையை அது குறிப்பிடுகிறது அடுத்து நீதிமன்றாக்கப்பட்ட வேலை முதல் நடைமுறையான சுத்திகரிப்பு தட் இஸ் பிராக்டிகல் சயின்டிபிகேஷன் துவங்குகிறது இதைத்தான் சாய்டிபிகேஷன் என்று நாம் பொதுவாக சொல்லுவோம் நீதிமன்றாக்கப்பட்ட விசுவாசியை கடவுள் நீதிமானாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அழைக்கிறார் பரிசுத்தவான் பரிசுத்தமாய் நடக்க வேண்டும் அதைத்தான் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு தூயோர் இன்னும் தூயோராகட்டும் பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தாகட்டும் நிலையின்படியான பரிசுத்தம் தட் இஸ் ஹோலினஸ் அக்கார்டிங் டு அவர் ஸ்டாண்டிங் அது ஒரு சிலாக்கியம் அது ஒரு பிரிவிலேஜ் நடையின்படியான அல்லது நெடுகவே உண்டாகும் that is our state அது நமது பொறுப்பாகும் இதுவே கடவுளுக்கு முன்பாக நமது நடை So, ஒன்று நிலை that is standing அடுத்து நடை that is our state One is positional and the other is practical நடைமுறையாய் பிரசுத்தமாக்கப்படும் போது நாம் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம் நாம் கடந்து செலுகிறோம் இதைத்தான் நீதிமொழிகள் வரை அதிகமதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய ஒளி போல் இருக்கும் என்று இருக்கிறது இறைமகன் திரும்பி வரும் பொழுது நீதியின் சூரியன் உச்சிலிருந்து பிரகாசி அப்பொழுது நாம் பரிசுத்தமாகதலின் முடிவை எட்டுவோம் நான் ஒரு நாளில் இயேசுவை போலவே இருப்பேன் என நினைத்தால் அப்பா அப்பா புல்லரிக்கிறது இச்சத்தியம் யோவானை எவ்வளவாய் பரவசப்படுத்திட்டு பாருங்கள் ஒன்று யோவான் மூன்று இரண்டு சொல்கிறான் என் அன்பார்ந்தவர்களே நாம் ஏற்கனவே கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம் கிறிஸ்து வரும்பொழுது நாம் எத்தனை இருப்போம் என்று கற்பனை செய்தும் பார்க்க முடியவில்லை ஆனால் அவர் வரும்போது அவர் தோன்றும் போது நாம் அவரை போல் இருப்போம் பரசுத்திற்கு இரண்டு பக்கங்கள் உண்டு ஒன்று கடவுளுக்கு முன் குற்றமற்றவர்களாய் நடந்து கொள்ளுதல் அடுத்தது மனிதரோடு உள்ள உறவுகளில் மாயமற்ற அன்பை காட்டுதல் இது வந்து ஒரு நாணயத்தின் இரு போல் ஒன்றில்லாமல் மற்றது முழுமை பெறாது எனவேதான் ஒன்றியோவான் நான்காம் அத்தியாயம் இரதாம் வசனத்தில் ஒரு கேள்வி கண் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு போராதவன் கண் காணாத தேவனிடத்தில் அன்பாயிருப்பது எப்படி பருசுத்தத்தில் வளர்வதென்றால் இவை இரண்டிலுமே நாம் முன்னேறுவதாகும் இவ்விரு பகுதிகளையும் இவரைய ஆக்கியோன் மிக அழகாக ஒருங்கிணைத்துள்ளார் அவர் எழுதியுள்ளார் பன்னிரெண்டாம் யாவருடனும் ஆண்டவரை காண முடியாது நம்மால் முடிந்த அளவு மனிதரோடு காரியங்களை சரி செய்ய வேண்டும் மீதி காரியங்களை ஆண்டவர் தமது வருகையின் போது பார்த்துக் கொள்வாராம் ஒன்று மூன்றாம் அத்தியாயம் பன்னிரெண்டாம் பதிமூன்றாம் வசனங்களில் எப்படி வாசிக்கிறோம் நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்பு கொப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்ற எல்லா மனுஷரிடத்திலும் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலை செய்து இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கும்படி உங்கள் இருதயங்களை எனவே... மூன்று மூன்று எனவேண்டும்ோரிக்கப்பட்டாயிற்று இப்பொழுது முடிவில் அவர் தோன்றும் பொழுது நாம் மகிமையாக்கப்பட்டு அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்போம் ஆண்டவரே இந்த அருமையான நாளிலே நீர் எங்களுக்கு தந்த இந்த நல்ல தெளிவுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் பரிசுத்திலிருந்து நீர் எங்களை பரிசுத்திற்கு நீர் வளர்ப்பித்துக் கொண்டிருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஒரு நாளிலே உங்களுடைய குமாரனா இயேசுவை போலவே நாங்கள் மாறப்போகிறோம் என்பதை நினைக்கும் பொழுது ஆண்டவரே நன்றி நன்றி நன்றி என்று சொல்லி உமக்கு நாங்கள் எங்கள் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே உமோடு கூட சேர்ந்து உம்முடைய திருவசனத்தோடு கூட சேர்ந்து உம்முடைய தூயாவியானவரோடு கூட சேர்ந்து நாங்கள் முழுக்க முழுக்க ஒத்துழைக்க நீர் எங்களுக்கு உதவி தாரும் உம்மை போல முதகுமாரனை போல நாங்கள் மாறுவதற்கு ஒவ்வொரு நாளும் எங்களுக்குள்ளே கர்த்தாவே மறுரூப செயலை செய்து கொண்டிருக்கிற பிரசுத்தாவியானவருக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் இதில் ஒருபோதும் நாங்கள் தளர்ந்து விடாதபடி முன்னேறி கொண்டே இருக்க நீர் உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்